காலை வெளிச்சம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்காம் வசனங்கள் பாளையத்தின் ஒழுங்கு பாகம் இரண்டு என் அதிகாரம் இரண்டு ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றியுள்ள கோத்திரங்களின் முதல் வரிசையை நமக்கு காட்ட தொடங்குகிறது கிழக்கு திசையில் முன்புறமாக சூரியன் உதிக்கும் திசையில் தேவன் யூதாவை தலைவராகவும் அதனோடு இசாக்கார் மற்றும் ஜெபுலூன் கோத்திரங்களையும் வைத்தார் இந்த கிழக்கு திசை தற்செயலானது அல்ல ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல் கிழக்கு நோக்கி இருந்தது எனவே கிழக்கு பக்கத்தில் நின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் யாவை தேவன் தங்கும் வாசஸ்தலத்திற்கு முன்பாக நின்றார்கள் இது மிகவும் தெளிவாக தெரியும் மற்றும் முன்னணியான இடமாக இருந்தது மேகம் மேலே எழுப்பி ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போது யூதா முகாமை சேர்ந்தவர்களே முதலில் புறப்படுவார்கள் தேவன் முகாமில் அமைப்பை அவர்கள் பயணம் செய்யும் வரிசைக்கு ஏற்றவாறு அமைத்தார் மற்றும் முதன்மையான நகர்வின் அடையாளமாக இருந்தது இது ஒரு தீர்க்க தரிசன பொருளையும் கொண்டிருந்தது ஏனென்றால் யூதா என்பது ராஜரீக கோத்திரம் மற்றும் மேசியா தோன்றிய கோத்திரம் ஏசு யூதா கோத்திரத்தில் இருந்து வந்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ளும் பொழுது யூதா கிழக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருப்பது இன்னும் அதிக அர்த்தமுள்ளதாக மாறுகிறது யூதா கோத்திரத்தில் இருந்து வரும் மேசியா யாவே தேவன் தங்கும் இடத்திற்கு முன்பாக ஒரு பலியாக நிற்பார் என்பதையும் இது அடையாளப்படுத்தியது யூதாவுடன் இசாக்கார் மற்றும் ஜெபுலோன் ஆகியோரும் கிழக்கே இருந்தனர் பல இடங்களில் வேதாகமம் கிழக்கை பாவம் நியாய தீர்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு அதாவது மீட்பு ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் ஒரு திசையாக பயன்படுத்துகிறது ஏசுவின் முதல் வருகையின் பொழுது கூட இந்த கிழக்கு பக்க எதிர்பார்ப்பிற்கு பொருந்தக்கூடிய ஒரு வலுவான சித்திரத்தை நாம் காண்கிறோம் எரிசிலேமில் உள்ள இயேசுவின் வெற்றி பவனி ஒளிவமறை பகுதியிலிருந்து வந்தது அந்த மலை எரிசிலேமுக்கு கிழக்கே உள்ளது முகாமில் யூதா எப்படி கிழக்கு பக்கத்தில் முன்னணியில் நின்றதோ அதே போல ராஜாவும் கிழக்கு திசையிலிருந்து அணுகினார் ஒவ்வொரு நிகழ்வும் இதே புவியியல் அமைப்பை பின்பற்ற வேண்டும் என்பது ஒரு கடுமையான விதி அல்ல ஆனால் இது ஒரு அழகான முன்மாதிரி தேவன் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஒரு மாதிரியை கற்றுக் முன்னணி கோத்திரம் கிழக்கில் நிற்கிறது பின்னர் யூதாவிலிருந்து வரும் ராஜா தோன்றி கிழக்கு திசையிலிருந்து வருகிறார் இந்த கிழக்கு திசையின் சித்திரம் எதிர்கால தீர்க்க தரிசனத்தையும் சுட்டி காட்டுகிறது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல தம்முடைய வருகையும் இருக்கும் என்று இயேசு கூறினார் நீதியின் சூரியன் தம்முடைய செட்டைகளில் ஆரோக்கியத்தோடு உதிப்பார் என்று மல்கியா பேசுகிறார் ஒரு திசையை விவரிக்கவில்லை என்றாலும் இயற்கையாகவே கிழக்கு திசையோடு இணைகிறது இந்த வசனங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு வலுவான வேதாகம சூழலை உருவாக்குகின்றது கிழக்கு திசை என்பது பெரும்பாலும் மீட்பை நினைவூட்டும் ஒரு அடையாள கம்பமாக ஆனால் கிழக்கு என்பதின் ஆழமான சூரிய புவியல் பற்றியது மட்டுமல்ல அது தொடக்கம் இழப்பு நாடு கடத்தப்படுதல் மற்றும் பின்னர் மீட்பை பற்றியது ஆதி ஆகமத்தில் தேவன் கிழக்கே ஏதேனை உருவாக்கினார் தேவனுடனான மனிதனின் முதல் ஐக்கியம் இருந்த இடம் கிழக்கின் மொழியால் குறிக்கப்பட்டுள்ளது ஆதாம் பாவம் செய்த பிறகு திரும்பி வரும் வழி பாதுகாக்கப்பட்டது மேலும் கேரோபீன்கள் ஏதோ தோட்டத்திற்கு கிழக்கே வைத்தார் பாவம் குற்ற உணர்வை மட்டுமல்ல அது பிரிவினையும் கொண்டு வந்தது என்பதை இது காட்டுகிறது தேவனுடனான ஐக்கியத்திற்கான வாசல் அடைக்கப்பட்டது திட்டம் கிழக்கில் தொடங்குகிறது மேலும் வீழ்ச்சியானது கிழக்கு வாசலை ஒரு பாதுகாக்கப்பட்ட வாசலாக மாற்றுகிறது கிழக்கு மொழியை தொடர்ந்து பயன்படுத்துகிறது காயின் பாவம் செய்தான் அவன் யாவே தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏவேனுக்கு கிழக்கே இருக்கும் நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் அது ஒரு வேதனையான வரி பாவம் ஒரு நபரை தேவனுடைய பிரசனத்தில் இருந்து வெளியே தள்ளுகிறது கலகக்கார மக்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்தில் ஒரு இடத்தை கண்டார்கள் திசைகளை பற்றி நம்மை மூட நம்பிக்கை கொள்ள வைப்பதற்காக இவைகள் சொல்லப்படவில்லை பாவம் பெருமை மற்றும் சுயவிருப்பம் ஆகியவை மக்களை தேவனுடைய பிரசனத்தில் இருந்து விலகி செல்ல வழிவகுக்கும் ஒரு தொடர்ச்சியான ஆவிக்குரிய நகர்வை காட்டுவதற்காகவே இவை சொல்லப்பட்டுள்ளது வேதாகமம் பெரும்பாலும் அந்த நகர்வை கிழக்கு மற்றும் கிழக்கு நோக்கிய பிரிவினையின் மொழியோடு விவரிக்கிறது இந்த தொடர்ச்சியான மாதிரி காரணமாக வேதாகமம் பின்னர் கிழக்கை மறுசீரமைப்பு மற்றும் திரும்புதலின் நிழலாக பயன்படுத்துகிறது ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல் கிழக்கு நோக்கி இருந்தது இதன் பொருள் என்னவென்றால் தங்கும் வழி கிழக்கிலிருந்து நான் ஒரு ஜனத்தை என் பிரசனத்திற்கு திரும்ப அழைக்கிறேன் மேலும் அவர்களை நான் தங்கும் இடத்தை சுற்றி ஒழுங்குபடுத்துகிறேன் என்று கடவுள் சொல்வதை போல இது இருந்தது இஸ்ரேலரின் கூடாரங்கள் மையமாக இருக்கவில்லை ஆசாரிப்பு கூடாரமே மையமாக இருந்தது அவர்களின் பயணம் வெறும் பிரயாணம் மட்டுமல்ல அது கடவுளை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது எசைக்கியலின் தரிசனம் இந்த மறுசீரமைப்பு காட்சியை இன்னும் வலுவாக்குகிறது தேவனுடைய மகிமை முன்னதாகவே கிழக்கே நகர்ந்து வெளியேறுவதை எசைக்கியல் கண்டார் அது ஒரு சோகம் பாவத்தின் காரணமாக தேவனுடைய சென்றது ஆனால் பின்னர் இஸ்ரேலின் தேவனுடைய மகிமை கிழக்கிலிருந்து ஆலயத்திற்குள் நுழைவதை எசைக்கியல் கண்டார் வெளியேறுதலை குறிக்கும் அதே திசை திரும்புதலின் திசையாகவும் மாறுகிறது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆவிக்குரிய செய்தி பாவம் துரத்துகிறது மீட்பு திரும்ப கொண்டு வருகிறது பாவம் வழியை அடைக்கிறது நீக்குகிறது தேவன் பிரசனத்தை மீட்டெடுக்கிறார் எனவே பாளையத்தின் கிழக்கு பக்கத்தில் யூதாவை நாம் பார்க்கும் பொழுது வெறும் இராணுவ ஒழுங்கமைப்பை விட அதிகமான ஒன்றை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த ஒரு அமைதியான போதனையை நம்மால் காண முடிகிறது ராஜாவின் வம்சம் தேவனுடைய ஜனங்களை அவருடைய பிரசனத்திற்குள் வழி நடத்தும் என்று காட்டுவதை போல தேவன் ராஜரிக கோத்திரத்தை முன்னணியில் தன் தங்கும் இடத்தின் வாசலுக்கு நேராக வைக்கிறார் புதிய சிருஷ்டிக்கு இது இன்னும் விலைமதிப்பற்றதாயிருக்கிறது பாலைவனத்தில் உள்ள ஒரு பௌதிக கிழக்கு வாசல் வழியாக நாம் தேவனிடம் திரும்பி வருவதில்லை நாம் கிறிஸ்துவின் மூலமாக திரும்பி வருகிறோம் நானே வாசல் என்று ஏசு கூறினார் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்றும் அவர் கூறினார் ஏதேன் இழந்ததை கிறிஸ்து மீட்டெடுக்கிறார் பாவம் அடைந்ததை கிறிஸ்து திறக்கிறார் நாடு கடத்தப்படுதல் சிதறடித்ததை கிறிஸ்து ஒன்று சேர்க்கிறார் கிழக்கு நிழல்கள் ஒரு எளிய சத்தியத்தை கற்பிக்கிறது தேவன் மனிதனை தம்முடைய பிரசனத்திற்கு திரும்ப கொண்டு வருகிறார் மேலும் இது இன்று நம்மை ஒரு நடைமுறை பாடத்திற்கு அழைக்கிறது யூதா எங்கே பாளையம் இறங்குகிறது என்பது மட்டுமே கேள்வி அல்ல நமது வாழ்க்கையில் கிறிஸ்து எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதே கேள்வி இஸ்ரேலின் பாளையத்தில் தேவன் தங்கும் இடம் மையமாக இருந்தது மற்றும் கருத முடியாது அவரே நம்முடைய திசையின் எஜமானராக இருக்க வேண்டும் அவர் நகரும் பொழுது நாம் நகர வேண்டும் அவர் தங்கும் பொழுது நாம் தங்க வேண்டும் அவர் பேசும் பொழுது நாம் கிழிப்படிய வேண்டும் நம்முடைய தீர்மானங்களில் கிறிஸ்துவை முன்னணி ஆராதனையின் மையத்தில் வைத்தால் ஒழுங்காக உறுதியாகும் எனவே முகாமின் கிழக்கு பக்கம் என்பது வரைபடத்தின் ஒரு விவரம் மட்டுமல்ல அது ஒரு செய்தி தேவனுடைய திட்டம் மீட்பை நோக்கி நகர்கிறது என்று அது நமக்கு சொல்கிறது யூதாவில் இருந்து வந்த ராஜா தேவனுடைய முன்னோக்கி வழி நடத்துகிறார் என்று அது நமக்கு சொல்கிறது பாவம் நம்மை மீட்பு நம்மை திரும்ப கொண்டு வருகிறது என்று அது நமக்கு சொல்கிறது மேலும் பயணம் முடியும் வரை தேவனுடைய பிரசத்தத்தை நோக்கி தேவனுடைய ஒழுங்கை நோக்கி மற்றும் கிறிஸ்துவின் தலைமையை நோக்கி என தெளிவான திசையுடன் வாழ இது நம்மை அழைக்கிறது ஜபம் பரிசுத்த பிதாவாகியாவே உம்முடைய பிரசனம் மற்றும் உம்முடைய மீட்பை பற்றி எங்களுக்கு கற்பிக்க உம்முடைய வார்த்தையில் நீர் வைத்திருக்கும் மாதிரிகளுக்காக உமக்கு நன்றி பாவத்தின் மூலம் இழக்கப்பட்டதை யூதாவில் இருந்து வந்த ராஜாவாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீர் மீட்டெடுப்பதற்காக உமக்கு நன்றி நாங்கள் குழப்பத்தில் இல்லாமல் உம்முடைய ஒழுங்கில் நடக்கும்படி எங்கள் தீர்மானங்களில் கிறிஸ்துவை முன்னணியில் வைக்க எங்களுக்கு உதவுங்கள் அலைந்து திரிகிற ஒவ்வொரு பாதையிலிருந்தும் எங்கள் இருதயத்தை திரும்பி நாளுக்கு நாள் உம்முடைய பிரசனத்திற்கு நெருக்கமாக எங்களை வழி நடத்துங்கள் நாங்கள் பயணத்தை மகிழ்ச்சியுடன் முடிக்கும் வரை இழுக்கமான வழியில் எங்களை உண்மையுள்ளவர்களாய் காத்து கொள்ளுங்கள் பிதாவே ஆமேன்